مدين. ختم الله على على ولهم النبي النبي صلى الله عليه عليه اللهم يا مقلب القلوب او كما قال عليه صدق الله العظيم ீம் புகழ் அனைத்தும் அல்லாஜானு தாலாவிற்கே உரித்தாகு எம்பெருமானார் அலிகு செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபைகள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகு கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு எண்ணங்களின் மாயங்கள் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே உள்ளம் என்பது ஒரு கோட்டை இந்த உள்ளம் என்ற கோட்டையை கைப்பற்றுவதற்காக அணிகள் கடுமையாக போட்டி போடுகிறார்கள் ஒன்று மலக்குகளின் அணி இன்னொன்று இபிலீசின் அணி இரண்டு பேர்களும் மாறி மாறி கொஞ்ச உள்ளம் என்ற கோட்டையை இவர்கள் வைக்கிறே வைத்திருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் படை மாற்றி வாங்குகிறது கொஞ்ச நேரம் வருகிறது ஷேர் மார்க்கெட் மாதிரித்தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது நெட்டியிலே ஒரு மாநிட்டரை வைத்துவிட்டால் எந்த படை ஜெயித்திருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அன்றுக்குரியவர்களே அண்ணாவின் நல்லடியார்களே தன்பே உன் முகூத்தர் ரீன் நூலிலே அழகாக எழுதுவார்கள் மடக்குகளினுடைய படைகளுக்கு என்று முன்னூத்தி லட்சம் குணங்கள் இருக்கிறது இபிலிசின் படைகளுக்கு என்று முன்னூத்தி சொச்சம் குணங்கள் இருக்கிறது இந்த முன்னூறையும் சேர்த்து எழுதி காட்டுகிறார்கள் அதை சொன்ன ஒரு 4 நாலஞ்சு வாரங்கள் பிடிக்கும் அதனால் பத்து பத்து தன்மைகளை மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் விளக்க ஆசைப்படுகிறேன் நாமே முடிவு செய்து கொள்ளலாம் நம்முடைய உள்ளம் என்ற கோட்டையை வழக்குகளின் படை கைப்பற்றி இருக்கிறதா இபிலீசின் படை கைப்பற்றி இருக்கிறதா இப்பொழுது நம் உள்ளம் யாரின் கையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தன்வீகுல் முகத்தரின் ஆசிரியர் அழகாக எடுத்து காட்டுகிறார்கள் கசரத்துல் இஸ்திகாலின் இனல்லா கசரத்து தஸ்லீம் இனல்லா முதலாவதாக சொல்லுகிறார்கள் தன்னை அல்லாகவின் பக்கம் ஒப்படைத்து விட்டார் மழக்குகளின் படை உள்ளத்தி கைப்பற்றி இருக்கிறது என்று பொருள் வரலாறுகளை பார்க்கிறோம் பிள்ளைகள் மொத்தம் பதினாலு பேர்கள் இருந்தார்கள் அதிலே ஒரு குழந்தை தாவுதலித்திற்கு விட்டார்கள் நான் ஒப்படைத்தேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை அந்த கவலையிலேன்மானது தெரியவில்லை அந்த கவலையிலேதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தை ரபுலாலுக்கு பிடித்து போய்விட்டது தன்னையும் தன் பிள்ளையையும் என்னிடத்திலே தாவூத ஒப்படைத்து விட்டாரே அதனால் தாவூதே உன் பிள்ளைக்கு எவ்வளவு நன்மை வேண்டும் ஒப்படைத்தினை வேண்டும் தங்கம் முழுவதையும் இறை பாதையிலே செலவழித்தால் ஜிஹாதிலே செலவழித்தால் மற்ற செலவுகளுக்கு இவ்வளவு நன்மை கிடையாது ஜிஹாதுல ஒரு ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாயினுடைய நன்மை இருக்கிறது தங்க உலகம் முழுக்க தங்கம் இருந்து அதை செலவழித்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை என் பிள்ளைக்கு நீ தர என்று சொல்ல ரபுல் ஆலமின் நீ என்னிடத்திலே ஒப்படைத்த காரணத்தினால் நான் தருவதற்கு தயாராகிவிட்டேன் உன் பிள்ளைக்கு பூமி முழுவதும் தங்கத்தை இறை பாதையிலே செலவழித்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை உண்டு என்றான் ரப்புல் ஆலமின் அன்புக்குரியவர்களே தன்னை ஒப்படைக்கிற பொழுது அல்லாஹுவின் பக்கம் இங்கு மலக்குகளினுடைய படை வெற்றி பெற்று நிற்கிறார்கள் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் முகமதி சென்று தர்பூசணி பழம் வாங்கி வர சொல்கிறார்கள் இவர்களும் சென்றார்கள் தர்பூசணி பழம் ஒன்று அழகான பழம் ஒன்றை வாங்கி வந்து தாயாரின் கையிலே கொடுக்கிறார்கள் பார்த்த தாயார் கண்டபடி பேசுகிறார்கள் பணம் வாங்க கூட தெரியலையா நிறைய ஆம்பளை இந்த விஷயத்துல பெரும்பாலும் மாட்டிக்கொள்வதுண்டு மார்க்கெட்டுக்கு சென்று கண்டதையும் வாங்கிக் கொடுத்து வீட்டிலே கண்டதையும் வாங்கிக் கொள்ளுகிற ஆண்கள் நிறைய பேர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் போய் தாயார் இடத்திலே கொடுக்க பழம் சரியில்லாமல் இருக்கிறது தாயார் பேசுகிற பொழுது முகமது சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை அம்மா இந்த பழத்தினுடைய தவறுக்கு பழம் சரியில்லாததற்கு ஒன்று வாங்கிய நான் காரணமாக இருக்க வேண்டும் அல்லது விற்ற வியாபாரி காரணமாக இருக்க வேண்டும் அல்லது இதை உருவாக்கிய அப்புல் ஆலமியின் காரணமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அம்மா அக்சாலேன் அல்லாஹ் அழகாக படைக்கக்கூடியவன் என்று அல்லாவை சொல்லுகிறான் தான் தப்பித்துக் கொள்ளுகிறான் அம்மா வாங்கிய நான் யாராவது ஒருவர் காரணமாக இருக்க வேண்டும் ஆனால் இதை பற்றியும் குரான் மகீசும் சொல்லுகிறது எல்லாம் அல்லாஹுவனுடைய கலாப்படித்தான் நடக்கும் இந்த பணம் இந்த வீட்டுக்கு வரணும் அல்லா எழுதி வச்சிட்டா பிறகு நான் என்ன செய்வது என்று தாயாரிடத்தில் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எல்லாம் இறைவனின் செயல் என்று தன்னை அப்படியே அல்லாஹுவின் பக்கம் ஒப்படைக்கிறார்கள் இதை கண்டு தாயார் அகமகிழ்ந்து தன்னுடைய பிள்ளையை கட்டியணைத்து மன்னித்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் தன்னை ஒப்படைக்கிற குணம் வருகிற பொழுது இங்கு மனக்கு நம்முடைய உள்ளத்தை ஆட்சி செய்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுதுகள் வைத்திருக்கிறார்கள் அன்பு மிகுற்றை நாம் பார்க்க முடிகிறது சொல்லுகிறே ஒரு வரலாறு எழுதுவார்கள் காலத்தில் ஒருவர் நிலத்தை விற்கிறார் இன்னொருவர் நிலத்தை வாங்குகிறார் ஒருவர் நிலத்தை விற்கிறார் மற்றவர் நிலத்தை வாங்குகிறார் நிலத்தை வாங்கியவர் போய் வீடு கட்டலாம் என்று தோன்றினால் உள்ளே புதையல் இருக்கிறது நம்ம மாதிரி ஆளுக்கு கிடைத்திருந்து மாஷா அதை என்ன பக்குவப்படுத்த வேண்டுமோ படுத்தி உருவாக்கி ஆளாக்கி விடுவோம் அவர் உடனே புதையலை எடுத்துக்கொண்டு யார் இடத்தை விற்றாரோ அவரிடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறார் இடத்தை தாங்க வாங்கினேன் புதையலெல்லாம் சேர்த்து வாங்கல நீங்க அதை வச்சுக்கங்கன்னு சொல்ற நான் இடத்தை தான் வாங்கினேன் இதை வாங்கல இது உங்களுக்குத்தான் சொந்தம் விற்றவர் சொல்லுகிறார் இல்ல இல்ல இடம்னா இடத்துக்குள்ள இருக்கிற எல்லா ஜெயந்த தானே அதனால உங்களுக்குத்தான் சொந்தம் எனக்கு சொந்தம் என்று இரண்டு பேர்களும் மறுக்கிறார்கள் இன்னைக்கு உலகத்தில் இது சாத்தியம் ஆகுமா இப்படி நடந்தால் அப்படி கொண்டு வந்து ஒருத்தர் முருவத்துப்படி நியாயப்படி கொடுத்துட்டாலும் அப்படியே அப்பா ஒன்னே மாதிரி நல்லால் யாருமே கிடையாதுன்னு ஒரு நூறு ரூபாயில முழுக்கு போட்டுருவாரு ஒரு டீயை கொடுத்து அனுப்பிச்சிருவான் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் இரண்டு பேர்களும் பிரச்சனை முற்றி இது உமரே பாரூத் செல்லுகிறது ரெண்டு பேர்த்தை சம்பந்தியாக்கியமாக இரண்டு குடும்பங்களையும் முருவத்தோடு அன்போடு பிணைந்திருக்கிற இரண்டு குடும்பங்களையும் இணைத்து வைத்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோமே அன்புக்குரியவர்களே இந்த முருவ இருக்கிற பொழுது இந்த அன்பு இருக்கிற பொழுது இது மழக்குகள் தன்னுடைய உள்ளத்தை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் என்று பொருள் இதை போன்று வரலாறுகளை பார்க்கிறோம் முருவத்து எதிலெல்லாம் வர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அத்தாம் வைக்கப்பட்டிருக்கிற உணவிலே கூட மனைவி உணவை வைத்திருக்கிறாள் என்று சொன்னால் சந்தோஷமாக அலகுந்திரில்லா என்று சொல்லிக்கொண்டு சாப்பிட்டால் இதற்குள் முருவத்திருக்கிறது அலகுந்திரில்லா என்று சொல்லிக்கொண்டு சாப்பிட்டார் அந்த உணவிலே ஏதாவது ஒரு முடி வந்துவிடுகிறது உடனே அந்த முடியை எடுத்து அந்த முடியை எடுத்து வைத்துவிட்டு அம்மா என்றோ ஒரு நாள் தலையில் இருக்கிற முடி இலைக்கு வந்து விட்டது அம்மா என்று எண்ணிக்கொண்டு சாப்பிட்டால் அல்லது சொல்லுகிற இலைக்கு அனுப்ப ஒண்ணும் இல்லாம போயிடும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க என்று சொன்னால் அங்கே உருவத்திருக்கிறது அன்புக்குரியவர்களே ஆனால் என்ன நடக்கிறது இன்னொரு பக்கம் பார்க்கிறோம் சொல்லிக் காட்டுகிறார்கள் முருவத் இருக்கிறது என்று சொன்னால் சாக்கியம் லிசானும் ஹுழு அன்பாக பேசுவது ஒருவர் இன்னொருவர் வந்தால் கூட அவரிடத்திலே அன்பாக பேசுவது கொஞ்சம் மெதுவாக பேசுவோம் என்ன விஷயம் பகிர்ந்து கொள்வோம் என்றிருந்தால் உள்ளத்தை மழக்குகள் தன் கையில் வைத்திருக்கிறார்கள் பொருள் அன்பாக பேசுவது இதிலே உருவத்திருக்கிறது செலவழிக்கிற பொருளாதாரத்திலே இறைவன் சொன்ன முறைப்படி செலவழிக்கிற பொழுது இங்கே அன்பு இருக்கிறது பெருமானார் செல்லாசலம் சொல்லுகிறார்கள் அறியப்பட்ட மன்னிப்பு ஒருவர் இன்னொருவரை மன்னிக்கிற இங்கு உருவத்திருக்கிறது பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லம் சொல்லிக் காட்டுகிறார்கள் எனவே அன்பு எங்கே மிகைத்து நிற்கிறதோ அங்கு வழக்குகள் நம்முடைய உள்ளத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் மூன்றாவதாக சொல்லிக் காட்டுகிறார்கள் நம்முடைய உள்ளம் எப்பொழுதுகளின் கட்டுப்பாட்டிற்கு வருகிறது என்றால் பொழுது சில பேர் வீட்டில் சொல்லுவோம் எதையாவது கொடுத்தனு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ நம்மால் முடிஞ்சதை நம்முடைய உள்ள வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களை எப்படி கொடுத்திருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எப்படி அளித்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அப்துல் அஜீஸ் ரஹ் அலை என்பவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் நோன்பு ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் அரசனுடைய கோட்டையை அடைகிறான் என்று பொருள்ல்ல ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால் அரசனுடைய கோட்டைக்கு போகிற பாதி வழியை அவன் அடைந்திருக்கிறான் என்று பொருள் ஒரு மனிதன் நோன்பு முப்பது நாட்கள் வைக்கிறான் என்றால் இவன் கோட்டையை அடைந்து விட்டான் என்று பொருள் இவன் அதே நேரத்திலே இந்த ரமலான் மாதத்திலே ஒருவன் தான தர்மங்கள் செய்கிறான் என்றால் சதக்காற்களை இவன் செய்கிறான் என்றால் இவன் அரசனையே சந்தித்து விட்டான் என்று பொருள் தர்மம் இருக்கிறதே அல்லாஹூர் அப்துல் ஆலமியினத்திலே நேரடியாக கொண்டு போய் நிறுத்திவிடும் என்று சொல்லுகிறார்கள் அப்துல் அஜீஸ் நீ வியாபாரியாக இருந்து கொள் மகனே அதே நேரத்தில் வியாபாரத்தில் அவ்வப்பொழுது தவறுகள் நடக்கும் மகனே அப்படி தவறுகள் நடந்தால் நீ ஒரு துண்டையாமத தர்மம் செய்துவிடும் தவறுகளை இந்த தர்மம் அகற்றிவிடும் மகனே ஒரு தர்மம்கனே பெருமான வாய்ப்புகள் இருக்கிறது நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் வியாபாரிகளே அதிகமாக தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் அந்த தான தர்மம் தவறுகளை அழித்துவிடும் ஒரு மனிதன் தான தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிற பொழுது இங்கே நம்முடைய உள்ளம் என்ற கோட்டையை விளக்குகள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் நான்கு சொல்லுிறார்கள்த்தின் நூல் ஆசிரியர் அழகாக சொல்லிக் காட்டுகிறார் செய்யணுமே என்று நினைக்கிறேன் தொழுகையை முடித்துவிட்டு செல்லலாம் நிம்மதியாக செல்லலாம் என்று போராடி அமருகிறான் அல்லவா இப்படி அமருகிற பொழுது வழக்குகளினுடைய உள்ள வழக்குகள் வைத்திருக்கிறார்கள் வரலாறுகளை பார்க்கிறோம் எப்படியெல்லாம் உள்ளத்தை கட்டுப்படுத்தினார்கள் புதையலிபு வெறும் திருடன் புதையலிபு அரவுலகத்திலே திருடுவதற்கால் எந்த வீட்டிலே எந்த பொருள் இருந்தாலும் புகையிலுக்கு தெரிந்துவிட்டார் அந்த பொருளை எப்படி எடுப்பார் என்று தெரியாது இவர்களுக்கும் இதாயத்தை நாளினா ஒரு வீட்டினுடைய மேல் பகுதியிலே ஏறி அமர்ந்து திருடுவதற்காக இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்மணி உள்ள உணர்வோடு அக்கறையோடு ஓதிய வசனம் ஓதிய வசனம் அலம் எனின் இல்லது என அந்த குழுபுகும் அந்தலா அல்லாரும் என்னுடைய பயம் உள்ளத்தில் ஏற்படவில்லையா பார்க்கவே இல்லை திருடல பார்க்கல இந்த அம்மா ஓதிட்டு இருக்கு யதார்த்தமாக உள்ளம் பயந்து நெடுங்கவில்லையா அல்லாஹுவினுடைய எண்ணம் வரவில்லையா என்று அந்த சிந்தனை உள்ளே அந்த வசனம் போய் காந்திரை விழுகிறது அப்பொழுதே தௌபா செய்தார்கள் தௌவா செய்துவிட்டு தனிகரைகளை அமர்ந்து அவர்கள் வயதான காலத்தில் பெரிய வழி உள்ளவாக மாறிவிட்டார்கள் வயதான காலத்தில் அழுவார்களாம் அல்லா யா ல்லா என்று சொல்லிவிட்டு அழுகிறார்கள் நான் வாழிபத்திலே பாசிக்காக இருந்தேன் வாலிபத்திலே பெரும் பாவியாக இருந்தேன் வயோதிகத்திலே முராதியாக அடுத்தவர்களெல்லாம் பார்க்கிறபடி அமல் செய்து கொண்டிருக்கிறேன் அடுத்தவர்களுக்காக அமல் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய அருள் பார்வை மட்டும் இல்லை என்றால் நான் நஷ்டவாடியாகி விடுவேன் யா அல்லா என்று அழுது கொண்டே இருப்பார்கள் நாம் கண்ணீரை சிந்திக்கொண்டே இருப்பார்கள் கடைசியில் இவர்களுடைய முடுக்கிய இந்த அவர்கள் வடிமார்களுக்கு தலைவராக மாறினார்கள் நம்முடைய உள்ளத்தை மடக்குகள் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள் இன்னொரு வரலாற்றை கூட நாம் பார்க்க முடிகிறது உமரே பாரூக் ஆட்சிகால் உமர் அளித்த ரெண்டு ரோமிகள் வருகிறார்கள் ஒரு விஷபாத்தினை கொடுக்கிறார்கள் உமரே இது உங்களுக்கு அன்பளிப்பு உங்களுக்கு எதிரி யாராவது இருந்தால் ஒரு சொட்டு விஷம் ஒரே ஒரு சொட்டு விஷம் அதை கொடுத்தால் அவர்கள் மோத்தாப்பிடுவாங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சொட்டு விஷத்திற்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது உமரளி எல்லா உத்தர ஒண்ணுமே செய்யல அதை வாங்கி விஸ்மில்லான் பாட்டலை தொடர்ந்து கடகடை குடிச்சுட்டாங்க ஒரு சொட்டு விஷமே ஒருவனை மூத்தாக்கிவிடும் ஆனா உமரலி எல்லாம் ஒரு வாட்டலையும் குடித்து விட்டு நிற்கிறாங்க பார்த்து ரோமிகள் மலைத்து போனார்கள் மனுஷன ஜின்ன குடித்து விட்டு நிற்கிறாரு முரளி லாபத்தில் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு உலகத்திலே எதிர் இபிலிஸ் அல்ல சைத்தான் அல்ல நான் வர்ற பாதையில் அவன் வரமாட்டான் ஓடிவான் எனக்கு இலிஷ் எதிரி அல்ல எனக்கு ஒரே எதிரி நஃ அதையும் இந்த விஷத்தை கொடுத்து கொண்டு விட்டேன் ஒரு சொட்டு விஷத்தால் அந்த எதிரியை அளிக்க முடியாது ஆயிரம் ஆயிரம் எதிரிகளுக்கு சமமான ஒரு எதிரி மறைந்திருந்து தாக்குகிற எதிரி இந்த கொடுத்து என்னுடைய நஃ கொவிட்டேன் என்றார்கள் உமரை சித்திக் உமர் என்றால் எண்ணி பார்க்க வேண்டும் வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் புரட்டி பாருங்களேன் போர்க்கிடத்தில் உங்களை காப்பாற்றி விடுவானா என்று சொல்லுகிற பொழுது நீ என்னோடு அல்லாஹவை இணைத்து பேசுகிறா தாராளமாக குடித்தார்கள் ார்கள்ே நேரத்தில் இஸ்லாத்தை தருவினார் என்று சகிண வரலாறுகள் சொல்லிக்காட்டுகிறதே அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இதுதான் உஜாகதையை அளிக்கிற பொழுது நப்சி ஓரமாக வைக்கிற பொழுது இங்கே வழக்குகள் உள்ளத்தை கைப்பற்றிக் கொள்ளுகிறார்கள் ஐந்தாவதாக ஐந்தாவதாக கசரத்தில் மனிதனை மன்னிக்கிற பொழுது வீட்டுல மனைவி பேசிருவாங்க சரி மண்ணுச்சூட்டலாம் நம்ம கொண்டாடி தானே வேற என்ன செய்யறது யார போய் பேச போறா நம்ம புள்ளதான யார போய் பேச போகுது மன்னிச்சரலாம் என்கிற பொழுது வழக்குகள் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை அவர்கள் தாங்கி நிற்கிறார்கள் வெற்றி வெட்டு நிற்கிறார்கள் என்று ஒரு அன்புக்குரியவர்களே பெருமானா செல்லலாம் மனைவ செல்லமனவர்கள் இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்லிக் காட்டுகிறார்கள் குமான் நவிகள் நம்முடைய வீட்டிலே நடப்பதை சொல்லிக்காட்டுகிறார்கள் ஒரு வீட்டிலே கணவனால் மனைவிக்கு துன்பம் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தால் கணவன் கணவனான் மனைவிக்கு சில கணவன்மார்கள் இருக்கிறாங்க எப்பயுமே எதையாவது போய் அந்த மனைவியை குத்திக்கிட்டே இருக்கிற பழக்கம் இந்த கணவன்மார்களுக்கு உண்டு ஏதாவது அவன் நல்லது பேசினா கூட இவனால தாங்கிக்கவே முடியாது இப்படிப்பட்ட கணவன்மார்களும் இருக்கிறார்கள் தாஜ்மஹாலுக்கு போய் எல்லாம் சுட்டிக்காட்டி மனைவிக்கு நல்ல சுத்தி காட்டும் போது சந்தோஷத்துல அந்த மனைவி எங்க தாஜ்மஹால் பாத்தீங்களா மனைவிக்காக வேண்டி கணவர் கட்டி இருக்கிறார் தாஜ்மஹால் எங்க நாம மூத்த போயிட்டா என்ன செய்வீங்க என்ன கற்றுவீங்க கவலைப்படாதவன் தங்கச்சியை கட்டி கவனம் முழுவதும் எதில் இருக்கிறது அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கவன் அடுத்தவர்களுடைய மனம் புண்படுமே அடுத்தவர்கள் மனதுக்கு பாதிப்பு ஏற்படுமே என்பதை பற்றிய கவலை எல்லாம் சில ஆண்களுக்கு இருக்க இந்த நேரத்தில் மனைவி மன்னித்தாள் மனைவிக்கு பெருமானாக சொல்லுகிறார்கள் அவனுடைய மனைவி ஆசியாவினுடைய நன்மையை கொடுப்பேன் அல்லாஹும் கொடுப்பான் என்கிறார்கள் ஒரு மனைவி கணவனுடைய கஷ்டத்தை தாங்கி மன்னிச்சு வாழ்ந்தா ஆசியாவுக்கு அண்ணா என்ன நன்மையை கொடுத்தானோ அந்த நன்மையை கொடுக்கிறேன் அல்லா கொடுப்பான் என்று பெருமானார் அண்ணவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் இன்னொரு பக்கம் மனைவியால் பாதிக்கப்பட்ட கணவன்மார்களும் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் சில பேர் தாடி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்கா மனைவியால் பாதிக்கப்பட்டு கூட வச்சவங்க உண்டு சுண்ணத்தா வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர்கள் இப்படியும் உண்டு அல்லாம் அ சாதி ரஹமத்துல்லாஹி கொண்டு அல்லம் அ சாதி திருமணம் முடித்து மனைவி ஒத்து வரவில்லை என்று மனைவியை தனா கூட்டு விட்டு புறப்பட்டு செல்கிறார்கள் தாடியெல்லாம் வளர்த்து ஒரு மாதிரியா போறாங்க காவலர்களிடத்திலே மாட்டிக்கொண்டார்கள் நண்பர் வந்து காப்பாற்றுகிறார் சதி என்ன இப்படி மாட்டிட்டீங்களே என்று சொல்லி காப்பாற்றி தன்னுடைய சகோதரியையே கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாரு நீங்க நிம்மதியா வாழுங்க ஒரு ஆம்பளை எல்லாருமே உபதேசம் செய்வாங்க ஒரு பெண்ணு கூட தனியா வாழ்ந்துடலாம் ஒரு ஆணு தனியா வாழ முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாச்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த சகோதரர் வந்து கேட்கிறாரு எங்க இப்ப குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு என்று கேட்கிற பொழுது அல்லாமா சாதி அழகாக சொன்னார்கள் சிங்கத்திடத்திலிருந்து ஆட்டை காப்பாற்றி கசாப் கடைக்கு கூட்டு போன மாறி இருக்கீர்கள் சிங்கத்திடத்திலிருந்து ஆட்டை காப்பாற்றி கசாப் கடைக்கு கூட்டு போன மாதிரி இருக்கு மனைவியவா கட்டி வச்சிருக்கீங்க வாழுகிறேன் என்று சொல்லுகிற சில பெண்களும் இருக்கிறார்கள் இப்படி பெண்களிடத்திலே மாற்றிக் ஆண்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு அஜூ அலீஸ்லாத்திற்கு அல்லா கொடுக்கிற கூலியை கொடுப்பான் என்று பெருமானார் பதினான்கு ஆண்டு காலம் கஷ்டப்பட்டார்களே கஷ்டப்பட்டார்களே அந்த கூலியை ரபுலவின் கடவன்மார்களுக்கு வழங்குவான் என்று மனப்பக்குவம் வருகிற பொழுது இங்கு நம்முடைய உள்ளத்தை வழக்குகள் வெட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றிலே பெருமானால் ஒரு மனிதனுடைய அந்தத்தை எதை வைத்து நிற்பது ஒவ்வொரு பொருளையும் நிற்பதற்கு ஒரு சாதனம் இருக்கிறது அரிசியை நிற்பதற்கு ஒரு ஜாதனம் இருக்கிறது இரும்பை நிற்பதற்கு என்று ஒரு ஜாதனம் இருக்கிறது ஒவ்வொரு பொருளை தங்கத்தை நிற்பதற்கு என்று ஒரு திராசு இருக்கிறது இதை போன்று ஒரு மனிதனின் அந்தத்தை எதை வைத்து நிற்பது மண் முன் நாசி கதுரா பார்த்து கேட்கிறார்கள் மக்களிலேயே அந்த சிறந்தவன் யார் என்று கேட்கிற பொழுது அந்தஸ்தால் சிறந்தவன் யார் எந்த சகாவையும் நாயகம் கேட்டால் பதில் சொல்ல மாட்டார்கள் அவ்வாஹோ ரசூலு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் நாயகனை நீங்களே சொல்லுங்கள் என்கிற பொழுது அக்சருக்கும் அவ்வா யார் அதிகம் மன்னிக்கிறார்களோ அவர்கள் அந்தத்தில் உயர்த்தவர்கள் பெருமான குடும்ப வாரம் உள்ளவர்கள் என்று பெருமானார் நம்முடைய உள்ளத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அதிக பாசம் இருக்கிறதா அல்லாவுக்காக வேண்டி தொல்கிறேன் அல்லா பகவர் என்கிற பொழுது அந்த அல்லாவ உள்ளத்தை நிறுத்தும் போது வழக்குகள் உள்ளத்தை தாங்கி பிடித்திருக்கிறார்கள் அவர்கள் வெற்றி விட்டு விடுகிறார்கள் அல்லாஹுவின் மீது முகப்பத்து வர வேண்டும் அன்புக்குரியவர்களை வரலாறுகளை நீங்கள் நெடுகளாக பாருங்கள் அப்துல்லாஹே துல்பாடு எப்பொழுது பார்த்தாலும் அம்மா அல்லா அல்லா அல்லா என்று பள்ளியிலே பேசிக்கொண்டே இருப்பார்கள் இறை காதல் உள்ளவர் என்று திருவானார் இவர்களை பாராட்டுகிறார்கள் அல்லாஹுவின் மீது காதல் கொண்டவர்கள் இப்படி காதல் இருக்கிறது பெருமான நல்லதை தீமையை முகமது பொருளாதாரத்தின் மீது முகமது ால் அதை பெருமானத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார் நிறைய வசியத்துக்கள் பெருமானார் செய்திருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான வசியத்துக்களை செய்திருக்கிறார்கள் அதில் ஒன்று கப்பலை சரி செய்து கொள் கடல் ஆழமானது என்றார்கள் பெருமானார் கப்பலை சரி கப்பளை கொள் உலகம் என்ற கப்பலை சரி செய்து கொள் ஆகிரத்து கபு என்ற கடல் ரொம்ப ஆழமானது அடுத்து சொல்லுகிறார்கள் கட்டி சாதத்தை எல்லாம் தயார் செய்து கொள் காரணம் பயணம் ரொம்ப நீளமானது நம்ம மூத்தா போனதுக்கு பின்னாடி நாம போக பயணம் இருக்கிறதே ரொம்ப நீளமானது சாது என்று பெருமானார் அமலை சொல்லுகிறார்கள் அமலை சரி ரொம்ப நீண்ட ால் எக் கொள்ளுவான் என்று உணர்வு யாருக்கு வந்துவிடுகிறதோ அவர்களுடைய உள்ளத்தை வழக்குகள் தங்கி இருக்கிறார்கள் ஒரு சமுதாயம் வருவார்கள் ஒரு சமுதாயம் வருவார்கள் முகமது அவர்களின் சமுதாயம் எப்படி இருப்பார்கள் தெரியுமா எந்த ஒருவருக்கு உள் தைத்து விட்டால் கடை கோடியில் இருப்பவன் அதற்காக கவலைப்படுவான் இப்படி ஒரு சமுதாயம் வருவார்கள் என்று பெருமானாரை பற்றி சிலாகித்து ரபுல் ஆலமி மூசாலி இஸ்லாம் இடத்திலே சொல்லுகிறான் காஷ்மீரிலே ஒருவருக்கு கண்ணீர் என்றால் கன்னியாகுமரியிலே இருப்பவர் கண்ணீர் சிந்த வேண்டும் அவருக்காக இவர் கண்ணீர் சிந்த வேண்டும் பெருமானாரின் காலத்தில் இது நிறைய நடக்கிறது அபூல் உபாபார் அலியல்லாவுத்தாளா தன்னை பள்ளிவாசலையை கட்டிக்கொள்ளுகிறார்கள் ஒரு தவறுக்காக வேண்டி தன்னை கட்டிக்கொள்ளுகிறார்கள் தோழர்களெல்லாம் அழுது அழுது துவா செய்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் இதுதான் சபத்த இந்த அன்பு சமுதாயத்தின் மீது அன்பு வந்தால் வழக்குகள் பிடித்திருக்கிறார்கள் நபிகள் கோமானுக்கு சிவரையில் அடகி சலாம் ஒரு நாள் வந்து சொன்னது என்ன தெரியுமா நபிகள் பெருமானார் நிழலிலே இருக்கிறார்கள் சகா வாக்கில் நின்று கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் இதை பார்க்கவில்லை உடனே சிவரகையில் அடகி சலாம் இறங்கிவிட்டார்களே நாயகமே நீங்கள் நிழலில் உங்கள் தோழர்கள் எல்லாம் வெயிலில் இருக்கிறார்கள் நீங்களும் வெயிலில் சென்று நின்று கொள்ளுங்கள் நாயகமே நீங்களும் வெயிலில் சென்று நின்று கொள்ளுங்கள் நாயகமே உங்களுக்கு ஒரு நியதி அவர்களுக்கு ஒரு நியதி என்ற நிலை வர என்கிறார்ட்டே என்றுற்பட்டால் வழக்குகள்ார்கள்ருமான அதிகமான கவலைகள் ஏற்படுகிறதோ உள்ள கவலை அதிகமாக இருக்கிறதோ நாம் இப்படி செய்ய வேண்டும் மார்க்கத்திற்காக உள்ளத்தை பிடித்திருக்கிறார்கள் நீங்கள் நிறைய வரலாறுகளை பார்க்க நேரில் என்பவர்களை அழைக்கிற பொழுது அவர்கள் அழுது இருந்தார்களாம் உனிதர் என்று அழைத்துச் செல்லுகிற பொழுது அல்லாஹிடத்தில் எழுகிறார்கள் அல்லா என்னுடைய பாவத்தின் காரணமாக மழைக்கு பகரமாக கல்மாறி மலையை கொடுத்து விடாது எனப்பே கல்லால் எரிந்து கொள்ளுகிற மலையை கொடுத்து விடாது லூத்தடைய சலாத்தை அழிக்கிற அழிப்பதற்காக பயன்படுத்திய மலையை கொடுத்து விடாது என்று கவலைப்படுகிறார்கள் இந்த கவலைதான் உருவாக்கத்தை ஏற்படுத்தும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பத்தாவதாக பத்தாவதாக கல்விக்குள் முகத்ததை நிலை எழுதுகிறார்கள் ஒரு மனிதன் இபுரத்தை பெறுகிற பொழுது கஸ்தரத்துள் ஐவரா பொழுது ஒவ்வொரு பொருளையும் அல்லாதவே சொல்லுகிறார் அவர்களை பாருங்கள் போய்விட்டார்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் நீங்கள் படிப்பினையை பெற்று வாடுங்கள் அபு குறை அல்லாத்தடா ஒரு மரணத்தை பார்த்துவிட்டால் உடனே போய் இவர்கள் மரணமாவதைப் போல் வீட்டிலே மரணம் நடந்ததைப் போல் இப்படித்தான் போவேன் என்னுடைய நிலை என்னோட வழக்குகளின் அத செஞ்சானா இதை செஞ்சானா என்று எண்ணுகிற சூழல் வந்துவிடக்கூடாது நாமும் ஒரு நாள் மரணமாகுவோம் என்ற ஐபுரத்திருக்குமேயானால் வழக்குகள் நம் உள்ளத்தை பிடித்திருக்கிறார்கள் என் பொருள் இதை போன்று இன்னொரு பத்தையும் தன்பி உள் முகூத்தரின் சொல்லிக்காட்டுகிறார்கள் எப்பொழுது இபிலீசு நம்முடைய உள்ளத்தை பிடித்திருக்கிறார் மழக்குகள் பிடித்ததைப் போன்றே இபிலீசும் பிடிப்பான் எப்பொழுது பிடிக்கிறான் என்றால் ஒரு பத்து காரணங்களை எழுதுவார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட காரணங்கள் இருக்கிறதே உதாரணத்திற்கு ஒரு பத்து ஒரு மனிதனுக்கு ஆசையும் கோபமும் வருகிற பொழுது அங்கே நம்முடைய உள்ளத்தை இபுலீஸ் பிடிச்சிருக்கிறான் பொருள் பாபா இபுலீஸ் கையில் இருக்கிறாரு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு ஆசை வருகிற பொழுது அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் அழகாக சொல்லுவார்கள் ஒரு பெண்ணை ஒரு சின்ன பார்வை தான் பார்ப்பான் நதுரத்துள் பார்த்ததோடு நிக்க மாட்டான் அந்த புள்ள முக சரியா தெரியாட்டி பின்னாடி போய் எப்படியாவது பார்த்துட்டு வந்தா தான் அவனுக்கு நிம்மதி இப்ப இபிலிஸ் கூட இருக்கிறாரு பொருள் நதுரத்தும் பபுத்தி சாபும் அந்த ஒரு பார்வைதான் புன்னகையாக மாறும் பபுத்தி சாபும் சும்ம கதாமும் அந்த புன்னகை தான் பேச்சாக மாறும் பேச்சு தான் சந்திப்பாக மாறும் சந்திப்பு தான் தவறாக மாறும் என்ன அழகாக சொல்லிக் காட்டுகிறார்கள் ஒரு சின்ன புன்னகை ஒரு சின்ன பார்வை தவறில கொண்டு போய் நிகழ்த்திவிடும் இந்த அளவிற்கு ஆசை செல்லுகிறது இந்த ஆசை செல்லுகிற பொழுது உள்ளத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் வரலாற்றை எழுதுவார்கள் போய் இபிலிஸ்லாத்துல போய் ஆசைப்படுறேன் இபிலி திருந்திரான் ஆசைப்பட்டிருக்கான் நீயா சொல்ற நானே தான் சொல்றேன் திருந்திடலான்னு ஆசைப்படுறேன் அப்படியா அல்ல அருகமூர் ராஹினாச்சே நான் வேண்டாம் சப்போர்ட் பண்ணட்டுமா சரி நீங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க அல்லாண்ட போய் சொல்ல அவன் கியாமத்து நாள் வரைக்கும் லானத்து இல்லாவாச்சே அவன் எப்படி திருந்துவான் இல்ல இல்ல அல்ல சொல்லிட்டாஸ்லாம் சொல்றாங்க அவன் இவ்வளீசே சொல்லிட்டான் நான் திருந்திடறேன் சொல்லிட்டான் அப்படியா அல்லா சொல்லுவான் அவனே சொல்லிட்டான சரி ஆதமலை இஸ்லாத்தினுடைய கபர் இருக்கு நேரம் ஆதமலேஸ்வலாத்து சொன்னேன் செய்யல இப்ப கபு இருக்கு போய் செய்ய சொல்லு மன்னிச்சிடலாம் இவரும் தனையா நான் சொல்ல சொன்ன உடனே கேட்பான் உடனே கேட்பான் இவ்ளீஸ பத்தி மூச்சாலை தெரியல நேரா போய் ஒரு சிம்பிளான விஷயம் தான் சொன்னா என்ன சொன்ன ஆதம்புக்கு சைதா செய்ய சொன்னா நீ செய்யல ஆமா நான் செய்யல இப்ப ஆதமலேஜா இறந்து மூத்தா போயிருக்கிற இடம் உனக்கு நல்லா தெரியும் ஆமா தெரியும் அதுக்கு போய் ஒரு சைதாச்சை தெரியும் உயிரோட இருக்கும் போதே செய்யல அண்ணுக்கு போய் நான் செய்யணும் உயிரோட இருக்கும் போதே செய்யல இதுக்கு போய் நான் செய்யணும் அந்த சொல்லிவிட்டு சரி எனக்கு நீ உதவி செய்த காரணத்தினார் பேசின காரணத்தினால் மூணு இடத்துல நான் இருப்பேங்கிறதிவிட்டு இவ்ளோ சொல்லுகிறான் ஒன்று எங்கே கோபம் இருக்கிறதோ அங்க நான் இருப்பேன் அதனாலதான் கொந்தளிச்சு நாலு பேர் புடிச்சுக்கிட்டு இருக்கும் போதான் வேகமா திமிடுவான் ஏன்னா அடிக்கலாம் மாட்டா சும்மா புடிச்சுட்டு இருக்கும் போது வேகமா நாலு பேர் விட்டுட்டான் பேசாம எங்கே கோபம் இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன் போர்க்களத்திலே புறமுதுகு காட்டுகிற பொழுது நான் இருப்பேன் மூன்றாவதாக ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக அமர்ந்திருக்கிற பொழுது ராபிசரையோ எங்கையோ ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக அமர்ந்திருக்கிற பொழுது சகுவத் ஆசையை கோடுவதற்காக நான் இருப்பேன் அந்த ஆசை நான் தவறிலே போய் முடிந்து பல பிரச்சனைகளுக்கு காரணமாக ஆகிவிடும் இந்த மூணு இடத்துல நான் இருப்பேன் நல்லா தெரிஞ்சுக்கோ என்று இபுலி சொல்லிவிட்டு செல்லுகிறான் எனவே ஆசையும் கோபமும் எங்கு வருகிறதோ அங்கு இபுலிஸ் நம்முடைய உள்ளத்தை பிடித்திருக்கிறான் இரண்டாவதாக எங்கு பேராசையும் அசது போராமையும் இருக்கிறதோ அங்கு இபிலீஸ் ராவத்தர் இருப்பார் எங்கு பேராசை இருக்கிறதோ காரணம் நீங்கள் வரலாறுகளை பாருங்கள் ஆதி மனிதன் சலாத் வசலாம் அன்னவர்கள் எதனால் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள் பேராசை இந்த பழத்தை சாப்பிட்டா இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க மூர்த்தே ஆக மாட்டீங்க சொற்கத்திலேயே நிரந்தரமா இருந்தடலாம் என்று சொன்ன உன்ன வந்துட்டாங்க பொம்பளை சொல்லிட்டு கேட்டுப்பாங்களா இல்லையா எதை சொன்னாலும் கேட்பாங்க நம்ம போனுங்க அது மாதிரி போய் சொல்லமலிசலா சொல்லலாசலா தலையண மந்திர போட ஆரம்பித்தாங்க இவர்கள் பூமியில் இறங்குவதற்கு காரணமாக இருந்தது இருந்தது போராமை நெருப்பால் படைக்கப்பட்ட எனக்கு உயர்வில்லை மண்ணால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு உயர்வா இவனுக்கு நான் செய்தா செய்ய வேண்டுமா என்ற காரணமாக அவள் சபிக்கப்பட்டவனாக அவன் எங்கு பேராசையும் எங்கு போராமையும் தலை அங்கு நான் இருப்பேன் மற்ற யாருமே இஸ்லாத்தை ஏற்கவில்லை எண்பது பேர் தான் ஏத்தார் உனக்கு நான் அனுமதி கொடுக்கவில்லையே எப்படி வந்தாய் எப்படி வந்தாங்க நான் உள்ள வந்துட்டேன் ஏதோ தெரியாம வந்துட்டேன் இறங்கு கப்பல் போயிட்டு இருக்குது பாதி எங்க இறங்கிறது அந்த வேலை வேணாம் ஆனா உனக்கு அஞ்சு விஷயத்தை நான் சொல்லி தர்றேன் அஞ்சு விஷயத்தை ஆனா அஞ்சுல மூணைத்தான் சொல்லுவேன் ரெண்ட சொல்ல மாட்டேன் மூணைத்தான் சொல்லுவேன் ரெண்டை சொல்ல மாட்டேன் ஒண்ணு அல்லாஹுத்தலை சொல்றான் அந்த மூணையும் அவன் சொல்ல மட்டும் சொல்ல அதிலையும் அவன் பெரிய ஹிக்குமத்துக்காக சொல்ல சொல்லு எந்தால் நீ மனிதனை வழிகெடுப்பாய் என்கிற பொழுது நூகலகிச்சலாம் கேட்கிற பொழுது அவன் சொன்ன வார்த்தையில்தான் பேராசையை கொடுத்து நான் வழிகெடுப்பேன் இன்னொன்று போராமையை காட்டி வழிகெடுப்பேன் போராமையின் மூலமாக வழிகெடுப்பேன் இந்த ரெண்டும் தான் நான் வழிகெடுப்பதற்கான சாதனம் என்று நூகலைச்சலாம் இடத்திலே சொன்னான் இந்த ரெண்டும் இருக்கிற பொழுது உள்ளம் அவன் கட்டுப்பாட்டில் வந்துவிடும் மூன்றாவதாக நிறைய சாப்பாட்டை சாப்பிடும் போது அவன் உள்ளத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் போகும்போதே இன்னைக்கு ஒரு கட்டு கட்டணும் கூட பாவா இருக்கிறாரு அர்த்தம் இன்னைக்கு மூக்கு பிடிக்க அடிச்சரணும் ஒரு மனிதன் நினைக்க ஆரம்பித்தாலே உள்ளம் அவன் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது எஹியா அலகி செலாத் அன்னவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் எஹியா அலகி செலாத் அன்னவர்கள் இடத்துல ஒரு நாள் இவலீசின் சந்திப்பு ஏற்படுகிறது எஹியா அலி ரொம்ப சந்தோஷம் நீ வாழ்க்கையில எல்லாத்தையும் கேட்டுட்டே என்ன வழி எடுத்திருக்கிறியா என்று கேட்கிற பொழுது ஏன் இல்லையே இல்ல என்ன சொல்கிறார் என்னை வழிகெடுத்தாயா ஆமா வழிகெடுத்தேனே எப்பொழுது அதோ குறிப்பிட்ட ஒரு நாளை காட்டி அந்த நாள் சாப்பாடு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டீங்களா இல்லையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டேன் அதனால நாலரை காலத்து தொடுகிறது கம்மியாயிடுச்சு வழிகெடுத்தேன் அல்லவா வழிகெடுத்தேன் உள்ளே நுழைகிற வழி சாப்பாட்டை அதிகமாக்கி நான் நிறைய பேர்களின் உள்ளத்தை கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளுவேன் என்று இபிலி சொல்லி காட்டுகிறான் நான்காவதாக இபிலீசினுடைய நம்முடைய உள்ளம் இபிலீசின் கட்டுப்பாட்டில் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் அஜிலா அவசரம் வருகிற பொழுது தற்குத்த சபூத் ஒரு காரியத்தில் அவசரப்பட்டு இதை சீக்கிரம் முடிச்சாரணோ என்று அவசரப்படுகிற பொழுது அவசரத்திலே இவிலியிருக்கிறார் பெருமானா அலிம் அல்ல அஜிலான் அவசரம் என்பது சைத்தானில் உள்ளது அதனாலதான் பெருமானா குரான ஜிப்ரீல் அலி இஸ்லாம் ஓதும்போது அவங்க உடனே உடனே ஓதுவாங்களா உடனே உடனே ஓதுவாங்க ஜிப்ரில் அலி இஸ்லாம் சொல்லிக்காட்டுகிறார்கள் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு நீங்கள் காரியத்தில் இறங்க வேண்டாம் உள்ளத்திலே பதிய வைப்பது என் வேலை நான் பதிய வைக்கிறேன் என்கிறான் குழாலமே வாழ்க்கையில் அவசரமே வேண்டாம் நவீனா ஈசா நிகழ்ச்சி நான் பிறந்த நேரத்திலே இவ்ளீஸ் ஒரு மசூரா பண்ண ஈசா பிறந்து விட்டார் சிலைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டுவிடும் நகர்த்தப்பட்டுவிடும் என்ன செய்யுமா கொஞ்சம் பரப்பி விட்டுட்டோம் அவசரத்தினால் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க நமக்கு சந்தோஷமா இருக்கலாம் என்று அந்த அவசரம் தான் கொலை செய்வதற்காக துரத்தினார்கள் அந்த அவசரம் சிந்திக்காத அவசரம் தான் ஈசாலை கொலை செய்வதற்காக நெருங்குகிறார்கள் உள்ளே அறையிலே அவர்களைப் போன்று இன்னொரு தோற்றத்தை அப்புடாலமே கொடுத்து அவர்களை உயர்த்தி என்று வரலாறு சொல்கிறது அதனால அவசரம் இருக்கிற இடத்திலே இவ்வளீ சிறுப்பான் ஐந்தாவதாக யார் பொருள் ஆதாரத்தின் மீது ஆசைப்படுகிறார்களோ திருகம் யார் வாடுகிறார்களோ அங்கே இவிலீசிருப்பான் பெருமானார் செல்லல்லாஹ் அழிவு செல்லமன் அவர்கள் பிறந்த நேரத்திலே இங்கே மசூரா நடக்கிறது முகமது நபி இறுதி நபி பிறந்து விட்டார் இவரை அழிப்பதற்கு என்ன வழி இவரை ஒழிப்பதற்கு என்ன வழி ஏனென்றால் ஜிவரையில் அழைவு செல்லாத்தினுடைய பெருமானார் இருக்கிறார்கள் வழிகள் என்ை ஏற்படுத்த முக்கியில் ஒவ்வொருத்தருக்கு நான் ஏற்படுத்தான் சில பேர் அதோட போடக்கூடிய அந்த தொண்டிக்கு கூட வழி இல்லாம போயிடுமே என்ன ஆகுமோ என்று வறுமையின் பயத்தை ஏற்படுத்தி வறுமையின் பயத்தை ஏற்படுத்துகிற பொழுது அங்கே இவுளி குளிக்கொண்டிருக்கிறான் நம்முடைய உள்ளத்தை கைப்பற்றியிருக்கிறான் என்று பொருள் ஏழாவதாக சொல்லிக் காட்டுகிறார்கள் அத்த பிடிவாதம் யார் சிறந்தவர்கள் நீயான் நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா இது பெருமானாரின் காலத்திற்கு பின்னாடி இருந்து தொடர்கிறது சுண்ணத்துள்மாத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சொல்லார்கள் அபுபக்கர் சித்திக் அணியெல்லாம் சிறந்தவர்கள் சியாக்கள் சொல்லுகிறார்கள் அதிரடிகள் எல்லாம் சிறந்தவர்கள் அந்த சண்டை இன்னைக்கு வரைக்கும் சேரல ரெண்டு பேரும் சேர்ந்தவர்கள் யார் சிறந்தவர்கள் அன்றுக்குரியவர்களை இந்த தசுவியல் குடும்பத்திலே பட்டு நான் சொல்றதை தாண்டி நீ கேட்டாரணும் சொல்லக்கூடிய ஆண்கள் மனைவி இடத்தில் இருக்கிறாங்க என்ன நீ ஆம்பளையா மாறிக்கிறியா இந்த வீட்டுல நான் என்ன சொல்றோம் அதைத்தான் கேட்கணும் சில நேரத்தில் மனைவிக்கு தாசுபியத்தை இந்த வேலை எல்லாம் வச்சாக்க எங்க அம்மா விடுக்க போயிடும் இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது என்று அங்கே ஒரு தசுபியர் எண்ணி பார்க்க வேண்டும் சுண்ணத்து ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்ன ஆதாரத்தை காட்டுகிறார்கள் பெருமானார் செல்லுல்லா வளைவ செல்வன் அவர்கள் சவுறு புகைகளை தப்பிப்பதற்காக இருகிறார்கள் இதனத்திற்கு செல்லுகிற நேரத்திலே அந்த நேரத்தில் பெருமானாருக்கு ஒரு பண்பு இருந்தது பாறையிலே நதிமார்கள் ஏறினால் பாதம் பட்டுவிடும் பாதம் பதியும் மணலிலே நடந்தால் பாதம் பதியாது பாறையிலே நடந்தால் பாதம் பதிந்துவிடும் இதனால் பெருமானாரை முதுகிலே தூக்கிக் கொண்டு அபுபக்கர் சித்தீக்கிரவியல்லா ஏறுகிறார்கள் பெருமானாரை முதுகிலே தூக்கிக் கொண்டு அபுபக்கர் சித்தீக்கிரவியல்லாக ஏறி சவுருக்குகையிலே ஒழிந்திருக்கிறார்கள் நாயகத்தை தூக்குகிற வாய்ப்பு அபுபக்கர் சித்தீக்கிரலியல்லாவுக்கு கிடைந்தது இதே மக்காவினுடைய வெற்றியின் பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அழைவு செல்லம் அஸ்னாம்களை எல்லாம் மேலிருக்கிற அஸ்னாம்களை எல்லாம் உடைப்பதற்காக நினைக்கிற பொழுது அடிதலியல்லா சொல்லுகிறார்கள் நாயகமே நீங்கள் ஏறி அதை உடையுங்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானது என்னை ஏறுகிறார்கள் உயர்ந்தவர்கள் இடத்தை பிடிப்பவர்கள் சார்ந்தவர்கள் நாம் சொல்லுகிறோம் அவர்கள் வேறு சில காரணங்களை பொருள் எட்டாவதாக எட்டாவதாக தன்பியை அழகாக சொல்லுகிறார்கள் கொண்டு போய் அவாம்கள் எல்லாம் சேர்ந்து பொதுமக்கள் அல்லாவினுடைய விஷயத்தை வாக்குவாத பொருளாக டுவாரி அண்ணாவுக்கு உருவம் இருக்கா இல்லையா கையிருக்கா கால இருக்கா என்ற அல்லாஹையே சந்தியிலே வந்து வாக்குவாத பொருளாக ஆக்குகிற பொழுது அங்கே உள்ளத்தை இவளி தன் வைத்திருக்கிறார் இந்த நிலை ஒரு சமுதாயத்தில் வருகிற பொழுது வருகிற பொழுது உங்கள் கனிமாவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஒன்பதாவதாக முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களே கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துகிறார் அவன அவன் சரியில்ல நடவன் வந்து பேசுகிறான் அணிகளாக இருக்கிறார்கள் வந்து சொன்னால் உங்களுக்கு ஆதரவாக என் படைகளை எல்லாம் நான் அனுப்பி வைக்கட்டுமா நீங்கள் அழியை ஒழுத்து கட்டிவிடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ரோம் நாட்டுக்காரங்களை பார்த்து மாவியா எழுதிய கடிதம் என்ன தெரியுமா அக்கிலாக ரோம் நாட்டு நாய்களே காக்கரவை எங்களுக்குள்ளே ஏற்பட்ட சண்டை உங்களை எதிர்த்து அழி போரிட்டால் முதல் வீரனாக நான் தான் இருப்பேன் என்றால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே என்ன மாறுபாடு வருகிற பொழுது அதை உடனே கலைந்தார்கள் ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவனை பத்தி இவன் திட்டு வந்து சொல்லிக் கொடுப்பான் அவன் சரிதான் அடி கரெக்ட் தான் என்ன கொஞ்சம் இந்த நேரத்தில் என்கிறான் எவ்வளவு உயர்ந்த கலிமுல்லா அந்த நான் என்ற ஒரு வார்த்தை சொன்னதற்காக அல்லா ஜெல்லகு பொறித்த மீன் உன்னை விட சிறந்தது பொறித்த மீன் சிறந்தது சபையிலே இருக்கிற பொழுது மூசாலிகலா துவசகா மன்னர்கள் அமர்ந்து இருக்கிற பொழுது எல்லோரும் கேட்டாங்க இந்த காலத்துல சிறந்தவங்க யாருன்னு கேட்டாங்க மூசாளிகிசலா என்ன சொல்லியிருக்கணும் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர் சிறந்தவர் இந்த காலத்தில் வகையை பெற்றவர்கள் ஆறாவது அறிவுக்கு மேலே உள்ள திறனை பெற்றவர்கள் அவர்களுக்கு அழித்து காட்டுகிறான் உள்ள மீன் குறித்து உள்ளத்தை வைத்திருக்கிறார் மாறிக்கம் வழக்குள்ளத்தை ஒப்படைமோ அந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் மிக முக்கியமான ஒன்று ஒழுவினுடைய விஷயத்துல இன்னைக்கு நம்ம பாராமுகமாக இருக்கிறோம் சும்மா சொட்டையை விட்டுட்டு அவசர அவசரமா கழுவிட்டு இருக்கிறது முறையாக ஒழுவை நாம் செய்ய வேண்டும் அது அந்த இன்ஜெக்ஷன் போற பழக்கம் இருக்கும் ஒழு செஞ்சுட்டு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டாரு அந்த ரத்தம் உள்ளே அந்த நீடில் உள்ள போயிட்டு மீண்டும் நம்முடைய உடலுக்குள்ளே போனால் ஒழு முடிஞ்சுவிடும் வெளியே வல்ல வழியாக இன்ஜெக்ஷன் போடும் அந்த ரத்தம் வெளியே வந்துட்டு உள்ள போயிருச்சு சொன்னா ஒழு முடிந்து போய்விடும் இதை போன்று ரத்தம் வெளியே இருக்கிறது ஆடையிலே பட்டு அந்த இரத்தம் மேல வந்துருச்சுன்னு சொன்னா இங்க ஒழு முறிந்துவிடும் மீண்டும் ஒழு செய்து ஆக வேண்டும் மூன்றாவதாக ஒரு மசாயில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒழு சம்பந்தப்பட்ட மசாயில் குரானை தொடுவதற்காக இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் குரானை தொடுவதற்காக கண்டிப்பாக ஒழு வேண்டும் குரானினுடைய ஒரு வசனத்தை தொடர்றதா ஒழு வேண்டும் அப்ப தருக்குமத்தில் குரான தர்ஜுமத்துல் குரானை தொடலாம் அரபி எழுத்துக்களை விட மாற்று மொழி எழுத்துக்கள் அதிகமாக இருந்தால் தொடலாம் ஆனால் அந்த அரபி எழுத்துக்களை தொடக்கூடாது தர்ஜுமத்துல் குரானை எடுக்கலாம் அந்த தமிழை தொடலாம் ஆங்கிலத்தை தொடரலாம் மலையாளத்தை தொடலாம் ஆனால் அதிலேயே கட்டங்கட்டி ஒரு அரபி இருக்கும் அந்த அரபியை தொடக்கூடாது ஒளி அதை போன்று இந்த பத்திரிகைகள்ல குரானினுடைய வசனங்களை போடுறது இதெல்லாம் நிறைய இருக்கிறது அப்படி போடப்பட்டிருந்தாலும் அதை போன்று வேறு மாத புத்தகங்களிலே போடப்பட்டிருந்தாலும் ஒழு இல்லாமல் அதை தொடக்கூடாது அந்த வசனங்களை தொடக்கூடாது எந்த சூரத்தில் இருந்தாலும் அந்த வசனங்களை தொடுவதற்கு அனுமதி இல்லை நான்காவது ஒரு மசாயில் நாம் தெரிந்தாக்க வேண்டும் மகதூர் சிலர்களுக்கு எப்பொழுதுமே காத்து பிரிக்கிற நோயும் ஒரு வத்து முழுவதும் இப்ப அசர் நிறுவனம் மகரி உரைக்கும் தொடர்ந்து இதே நிலைகள் நடந்துகிட்டே இருக்குது அல்லது ஒருத்தருக்கு சல்சு சில வயதானவர்களுக்கு அந்த சிறுநீர் பிரிந்து கொண்டே இருக்கும் இந்த நிலையெல்லாம் இருந்தால் இவர்களுக்கு தனிச்சட்டம் இருக்கிறது என்ன சட்டம் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒளி செய்தாக வேண்டும் வரைக்கும் தொழுது ஒவ்வொருக்கும் ஒரு ஒளி செய்த இது அவர்களின் நிலை ஒருத்தருக்கு கடுமையான காயமா இருக்கு காயமா இருக்கு ஒழுச்சு முடியாது என்றால் தண்ணியை தொட்டு மேல தடவணும் அதுவும் முடியலையா கஷ்டமாக இருக்கிறதா இருக்கிறது சிரமம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அதனால் பள்ளிவாசலுக்கே வராமல் இருக்கிறது ஒருத்தர் பட்டி போட்டிருக்கிறாரு கை உடைஞ்சி பட்டி போட்டிருக்கிறாரு ஒழுச்சிய வேண்டும் மேல தண்ணியை தொட்டு தடவுனா போதும் தண்ணியை தொட்டு தடவிட்டு தொழுக வந்துட்டாரு அந்த பட்டி கலண்டு கீழே முடிஞ்சிருச்சு இன்னொரு பட்டி போடுறாரு இப்ப மீண்டும் அந்த மசகை மீட்ட வேண்டுமா என்றால் தேவையில்லை நெகப்பாலிஸ் போடுறவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் மார்க்கும் நெகப்பாலிசி அறவே தடுக்கிறது தண்ணீர் போவதை தடுக்கிற காரணத்தினால் ஒழு செய்து தொழுதால் அந்த தொழுகை கூடாது இந்த விஷயத்திலே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிலர் ஒழு செஞ்சுட்டு மேல வானத்தை பார்த்து ஓதுற பழக்கம் எல்லாம் இருக்கிறது வானத்தை பார்த்துட்டு தண்ணீர் ஊத்திட்டு ஏதோ ஓதுவாங்க அந்த பழக்கம் எல்லாம் இருக்கிறது அது கூடாது ஒழு செய்ததற்கு பிறகு துவாக்கள் இருக்கிறது அந்த துவாவை ஓதினால் போதும் இதை போன்று இந்த ஒழுவினுடைய விஷயங்கள்ல பிளைட்ல போறாங்க ஒழு செய்வதற்கு தண்ணீர் இல்லை தயமம் செய்வதற்கு மண் இல்லை என்ன செய்வது இது நிறைய விமானத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகிறது தொழுவதை போன்று மதிவர்களே நடிக்க வேண்டும் தொழுவதை போன்று நடிக்க வேண்டும் பிறகு இங்கு வந்து கலாச்சியுத இதுதான் நம்முடைய மதுபனுடைய சட்டம் கேட்டதன்படி அமல் செய்கிற தோப்பிப்பை நல்லான அனைவருக்கு வழக்குவானாக வாக்குறுதாவா அணி வந்துள்ள நூர்த்தி No, no, no.